அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அன்பர்களே இந்த குரலை மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று இதே குரலுக்கு பொருள் சொல்கிறேன் புண்ணிய செயல்களை காட்டிலும் மேலான இன்பத்தை நமக்கு ஆக்கி தருவது வேறு எதுவும் கிடையாது அப்புண்ணிய செயல்களை அறியாமையாலும் கவனக்குறைவாலும் சோம்பேறித்தனத்தாலும் மதிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் பொருட்படுத்தாமல் மறந்து விடுவதை காட்டிலும் மேலான துன்பத்தை உருவாக்குவது கெடுதல் தருவது வேறு எதுவும் இல்லவே இல்லை முதல் குரலில் திருவள்ளுவர் அறத்தின் பயனை கூறினார் அறத்தினுடைய பயன் பேரின்பம் வேண்டியவை எல்லாம் அறத்தால கிடைக்கும் செல்வங்கள்லாம் கிடைக்கும் ஆனா அதையே நினைத்து கொண்டிருக்க கூடாது செல்வத் திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வமெல்லாம் தருவாள் நமதொளி திக்கனைத்தும் பரவும் மகாகவி இவ்வாறு பாடியிருக்கிறார் அவர் சிறிது காலம் வறுமையில் வாடியிருந்தாலும் கூட செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்பதை உணர்ந்தவர் அவர் செல்வத்தின் பயன் புக்தி முக்தி உலகியல் இன்பத்தையும் ஆன்மீக பேரின் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை செல்வத்துக்கு உண்டு சரியான முறையில் பயன்படுத்தினால் மனதை பக்குவப்படுத்தி மெய்யறிவை கொடுத்து முக்தியையும் கொடுக்கும் செல்வம் இந்த குரலில் திருவள்ளுவர் எச்சரிக்கை பண்றார் தர்மத்தை காட்டிலும் மனிதனுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது வேறு எதுவும் கிடையாது தர்மத்தை மறந்து விடுறதை தீங்கு விளைவிப்பதும் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார் அல்லவை தேய அறம் பெருகும் என்பதும் வள்ளுவருடைய வாக்கு இருநூத்தி நாலாவது பார்த்தா தெரியும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடுனர் மறந்து போய் கூட யாருக்கும் கெடுதல் பண்ணிடக்கூடாது தீங்கு நினைக்க கூடாது அப்படி பிறருக்கு தீங்கு நினைத்தோமானால் அறக்கடவுள் அவனுக்கு நிச்சயம் துன்பத்தை கொடுப்பார் அறத்தை கடைப்பிடித்தால் அனைத்தும் கிடைக்கும் மனிதன் எந்த காரணத்தை கொண்டும் வெற்றி கழிப்பில் கூட தர்மத்தை மறந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆதிசங்கரர் வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைஞ்சோமானால் அது எல்லாம் மீறிய மகிழ்ச்சியை உண்டு பண்ணிவிடும் அளவுக்கு மீறின கழிப்பு கர்வத்தை கொடுக்கும் கர்வம் என்ன பண்ணோம்னா தர்மத்தை மீறும்படி செஞ்சுடும் தர்மத்தை மீறினா அவன் இன்பத்தை அதாவது ஆனந்தம் மகிழ்ச்சி இவற்றிலிருந்தெல்லாம் விலகிவிடுகிறான் அழிந்து போகிறான்னு சொல்லுகிறார் ஹருஷோ திருப்ததி திருப்தோ தர்மம் அத்திக்ராமதி தர்மம் அத்திக்ரமிய வினஸ்யதி என்று பகவத்கீதையிலே ஓரிடத்திலே ஆதிசங்கரர் சொல்லுகிறார் அதாவது அளவுக்கு மீறின சந்தோஷத்தை உடையவன் மகிழ்ச்சியை உடையவன் கர்வமடைகிறான் கர்வத்தினால் தர்மத்தை மீறுகிறான் தர்மத்தை மீறுவதால் அழிந்து போகிறான் அழிஞ்சு போகிறதுன்னா என்ன அர்த்தம் நிறைய துன்பங்களை அனுபவிப்பான் இன்பத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடும் வாழ்க்கையினுடைய சிறந்த குறிக்கோளிலிருந்து நழுவி விடுவான் இப்படிலாம் அதற்கு பொருள் இருக்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள் பொருளியல் வளர்ச்சிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஆனால் தர்மத்தை அறத்தை கடைப்பிடிப்பதால் பொருளியல் வளர்ச்சி தானாக வந்துடும் அதையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட மாட்டோம் அறத்தில் இருந்தோம்னா பொருள் தானாக வரும் இந்த கருத்து செல்வமும் ஈனும் அப்படிங்கிறது முதல் குரல்லே சொல்லப்பட்டது பொருளியலில் வெற்றி வரும் போகும் செல்வத்தின் தன்மை அப்படிப்பட்டது ஆனால் அறத்தை கடைப்பிடிப்பதால் வரக்கூடிய மன அமைதி ஒரு நாளும் வீண் போகாது நன்றாக வளரும் செல்வத்தை சார்ந்தது மன அமைதி அப்படிங்கிறது தவறான அபிப்பிராயம் கருத்து மன அமைதி என்பது அக ஒழுக்கம் சார்ந்தது புறப்பொருள்களையோ உறவுகளையோ சார்ந்தது கிடையாது அறம் என்பது இவ்வுலகு இன்பம் பிறகு அடுத்த உடல் எடுத்த அந்த வாழ்க்கையிலும் இன்பம் எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே இப்பொழுதே வீடு பேறு மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியது இம்மை மறுமை அம்மையும் பாங்க இம்மைன்னா இவ்வுலக இன்பப்பயன் மறுமைனா அடுத்த வாழ்க்கை இன்னொரு உடம்புல வாழ்கிற வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இன்பப்பயன் அம்மைன்னு சொன்னால் இந்த பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து விடுபட்டு முக்தி இன்பப்பயன் மூணு இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி அறத்துக்கு இருக்கிறது ஆக தர்மந்தான் சுகத்தை கொடுக்கும் அதர்மம் துக்கத்தை தான் கொடுக்கும் எனவே கவனமாக இருங்கள் ஏதோ சிறு இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு தவறு செய்து விடாதீர்கள் எத்தனை காலம் பிராயஷித்தம் பண்ணுறது தெரியாமல் செஞ்ச தப்புக்கு பிராயஷ்சித்தம் பண்ணலாம் ஆனால் தெரிஞ்சே செய்யக்கூடிய தவறுகளுக்கு எவ்வளவு பிராயஷ்சித்தம் பண்ணுவது என்ன பிராயஷ்சித்தம் பண்ணுவது இப்படி அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தினுடைய இந்த இரண்டாவது குரலிலே திருவள்ளுவர் எச்சரிக்கையை பண்ணியிருக்கிறார் நம்முடைய உள்ளத்திலே இந்த கருத்து ஆழமாக பதிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சொல்லியிருக்கிறார் வள்ளுவெருமான் அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்